எபிசோட் எட்டு பிரியா உட்பட நிர்வாக கூட்டத்தில் உள்ள அனைத்து ஊழியர்களும் ஹரிஷ் அனுப்பிய ஆவணத்தைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் விக்னேஷும் ஆர்வம் தாங்காமல் பக்கத்தில் இருப்பவரின் போனை வாங்கி ஹரீஷ் அனுப்பிய ஆவணத்தை பார்த்து பேரதிர்ச்சிக்கு உள்ளானார் தனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் ஹரிஷிற்கு எப்படி தெரிந்தது என்று நினைத்து யோசித்துக் கொண்டே இருந்தார் விக்னேஷால் ஒரு சிறு துளி அளவுக்கு கூட இது எப்படி சாத்தியம் என யூகிக்க முடியவில்லை கூட்டத்தில் இருக்கும் சக ஊழியர்களில் ஒருவர் எழுந்து நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சார் உங்களை நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கு என்று அடுத்தடுத்து ஒவ்வொருவராய் கூற விக்னேஷின் முகம் ஆடி போயிருந்தது அப்பொழுது பிரியா விக்னேஷை முறைத்து நான் உங்களை ரொம்ப நம்பியிருந்தேன் விக்னேஷ் ஆனா நீங்க என்னோட கம்பெனிக்கு துரோகம் பண்ணிட்டீங்க என்றாள் பிரியா விக்னேஷ் மீதமுள்ள மற்ற ஆவணங்களையும் மொத்தமாக படித்தார் விக்னேஷின் பதற்றமும் உடல் நடுக்கமும் எல்லை மீறி உடம்பில் ரத்தம் உறைந்து போயிருந்தது அந்த ஆவணத்தில் விக்னேஷ் பல ஆண்டுகளாக இந்த நிறுவனத்தில் லஞ்சம் வாங்கியது ஊழல் பொய்கணக்கு போட்டது என அனைத்து விவரங்களும் தெளிவாக இருந்தது அதில் அனைத்து ஆவணங்களும் உண்மை விக்னேஷ் மறந்து சில விஷயங்கள் கூட அதில் இருந்தன விக்னேஷ் சில வினாடிகளில் சுய வந்தார் இந்த டீட்டெயில்ஸ் என்னோட ஹார்ட் மாதிரி யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருந்த இந்த ஊழல் பத்தி யார்கிட்டயும் இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல ஹரிஷ் மட்டும் கண்டுபிடிச்சா என்று மனதில் நினைத்து கொண்டிருந்தார் பிரியா நீண்ட நேர அமைதிக்கு பின் விக்னேஷ் இந்த என்ன பதில் சொல்ல போறீங்க என்று கேள்வி கேட்டாள் மிகுந்த பதட்டத்துடன் இருந்த விக்னேஷ் சிறிது நேரம் அமைதியாக இருப்பது போல் நடித்தார் பின் உரத்த குரலில் கத்தினார் இது பொய் என்ன பிடிக்காதவங்க என் மேல இருக்கிற கோபத்துல ஏதேதோ ரெடி பண்ணியிருக்காங்க இத்தனை வருஷமா நான் இந்த கம்பெனிக்காக கஷ்டப்பட்டு உழைச்சேன் இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பிரியா மேடம் உங்களுக்கு மனசாட்சி ஒன்னு இருந்தா கண்டிப்பா நீங்க என்ன தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு நம்புறேன் இந்த நேரத்தில் பிரியா அமைதியானாள் ஹரீஷ் விக்னேஷிடம் பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை அதனால் ஹரீஷ் பிரியாவை பார்த்து பிரியா மேடம் இவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணுங்க இவன் மேல தப்பு இருக்கா இல்லையான்னு அவங்க வந்து சொல்லட்டும் என்றான் பிரியாவும் இதற்கு ஒப்புக்கொண்டு தலை அசைத்தாள் ஓடினான் சத்தம் கேட்டதும் போலீஸ கூப்பிடாதீங்க என்று பயத்தில் அழுது கொண்டே கத்தினார் சிறைக்கு செல்ல மனமில்லாததால் சிறிது நேரம் தரையில் படுத்து நடுங்கும் குரலுடன் கருணை கோரினார் பிரியா மேடம் நான் செஞ்சது தப்புதான் ஏதோ பேராசையால கண்மூடித்தனி அழுதார் விக்னேஷ் பிரியா மிகவும் கோபமடைந்து அவள் முகம் வெளியது அவள் நிறுவனத்தில் நிறைய எதிரிகளை சந்திக்க கூடும் என நினைத்தாள் ஆனால் தன் கூடவே இருக்கும் ஒருவர் செய்த துரோகத்தை பொறுத்து கொள்ள முடியவில்லை நீங்க ஏதாவது சொல்லணும்னா போலீஸ் கேட்ட சொல்லிக்கோங்க விக்னேஷ் என்றாள் விக்னேஷ் மிகவும் பயந்து பிரியாவின் முன் தரையில் மண்டிட்டு கருணை வேண்டி அழுதான் அவர் மற்றவர்களை பரிதாபமாக உணர வைக்க தன் ஊனமான காலை பயன்படுத்தினார் பிரியாவும் மென்மையான மனதுடையவளாக இருந்ததால் அவள் போலீஸை அழைக்கவில்லை விக்னேஷ் நீங்க இவ்வளவு நாள் என் கம்பெனிக்காக உழைச்சிருக்கீங்கன்னு உங்களை போலீஸ்ல சொல்லாம விடுறேன் ஆனா நீங்க இதுவரைக்கும் ஊழல் மொத்த பணத்தையும் கம்பெனிக்கு கொடுக்கணும் இதோட வெளியேச்சுக்கு இடம் கொடுக்காமல் விக்னேஷை திட்டினாள் நான் பண்ணது ரொம்ப தப்புதான் நான் இதை பண்ணிருக்க கூடாதுதான் என்ன பண்றது இப்போ என் நிலைமை கைமீறி போயிடுச்சு நான் போயிடுறேன் மேடம் என்ன போலீஸ் கிட்ட மாட்டி விடாததுக்கு ரொம்ப நன்றி மேடம் என்று கூறி விக்னேஷ் அந்த அறையை விட்டு வெளியேறினார் அவர் எவ்வளவு பரிதாபமாக நடிக்க முடியுமோ அவ்வளவு பரிதாபமாக நடித்தார் ஆனால் ஹரிஷ் அவரை சற்றும் பொருட்படுத்தவில்லை ஒவ்வொருவரையும் பார்த்தான் என்கிட்ட இருக்கு அதனால இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இனி நேர்மையா வேலை செய்வீங்கன்னு நம்புறேன் இல்ல நான் செய்யறதே தான் செஞ்சிட்டு இருப்பேன் நினைச்சீங்கன்னா இனிமே பிரியா மேடம் போலீஸ் போன் பண்றதுக்கு தயங்க மாட்டாங்க சோ வாங்கிறம்பளத்துக்கு உங்களுக்கு தேவையானதை கம்பெனி கரெக்டான நேரத்துக்கு ஹரிஷ் பேசி முடித்ததும் அனைவரும் போல் உட்கார்ந்திருந்தனர் நிறைவடைந்ததை அறிவித்ததும் அனைவரும் அறையை விட்டு ஓடாத குறையாக வெளியேறினர் ஹரிஷின் எச்சரிக்கைக்கு பிறகு அனைவரும் பயந்தனர் என்பது தெளிவாக தெரிந்தது நிறுவனத்தின் ஊழியர்கள் மட்டுமல்லாமல் பெரிய பதவியில் உள்ளவர்களையும் இந்த சம்பவம் பயமுறுத்தியது இது ஹரீஷ் மீதான பயத்தையும் அதிகரித்தது ஹரீஷ் உண்மையிலேயே இரக்கமற்றவர் என அனைவரும் நினைத்தனர் எல்லோரும் அறையை விட்டு வெளியேறிய பிறகு ஹரீஷ் வெளியேறிய போது பிரியா ஹரீஷை தடுத்து ஹரீஷ் நீங்க கொஞ்ச நேரம் இருங்க உங்க கூட கொஞ்சம் பேசணும் என்றாள் அதே நேரத்தில் இதை பற்றி எதுவுமே அறியாமல் மதன் தன் சக ஊழியர்களுடன் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தான் ஹரீஷ் வைஸ் ப்ரமோஷன் ஆனது எனக்கு லஞ்ச் டைம்ல தான் தெரிய வந்துச்சு கவலைப்படாத அவனால ரொம்ப நாள் பிடிக்க முடியாது அவனை வேலையை விட்டு தூக்கினாலும் தூக்கிடுவாங்க என்று புதிதாக நிறுவனத்தில் வேலை செய்யும் ஒருவனிடம் மதன் பேசிக்கொண்டிருந்தான். விக்னேஷ் யாரு நம்ம கம்பெனியோட பைனான்ஸ் டைரக்டர் என்று மதன் கூறினான் பிரியா மேடம் எதுக்காக அவரை கஷ்டப்படுத்தினாங்க என்றான் அவன் என்ன காமெடி பண்றீங்க உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தரன் கேட்டுக்கோங்க இந்த கம்பெனியை நீங்க யாரையும் நம்பி அதையும் செய்ய முடியாது ஆனா என்ன மாதிரி விக்னேஷ் சாரை நம்பியிருந்தா நீங்க இந்த கம்பெனியில ராஜா மாதிரி இருக்கலாம் என்று மதன் கூறி போது விக்னேஷ் பக்கத்தில் வந்து கிளம்பலாம் என்று கூறினார் ஓகே சார் என்று கூறி பக்கத்தில் நிற்பவரிடம் இவரைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் என சைகையால் காட்டினான் பின் மதன் விக்னேஷை பின்தொடர்ந்தான் சார் நாம் இப்ப எங்க போறோம் என்று மதன் கேட்க விக்னேஷ் அவனை கண்டுகொள்ளாமல் நடந்தார் அதனால் போகும் வழியில் எங்கே போகிறோம் என கேள்வி கேட்டுக்கொண்டே போனான் மதனின் கேள்விகள் விக்னேஷிற்கு எரிச்சலை உண்டு பண்ணியது அவர் திடீரென திரும்பி நம்மளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அதனால நம்ம கிளம்புறோண்டா முட்டாள் போதுவா என்று கத்தினார் மதனிற்கு திடீரென ஒன்றும் புரியாமல் இவர் கத்துவதை கேட்டு திகைத்து போனார் விக்னேஷ் சாரை ஃபாலோ பண்ணால் லைஃப் நல்லா இருக்கும் என மதன் இப்போதுதான் தன் சக ஊழியரிடம் சொல்லிக் கொண்டிருந்தான் ஆனால் விக்னேஷ் இப்போது கூறியது மதனிற்கு பேரதிர்ச்சியாக இருந்தது இவர் எப்படி வேலையிலிருந்து ரிசைன் பண்ணாங்க என்று எண்ணினான் பின் சுய நினைவை அடைந்து எதுக்காக சார் நாம ஒன்றுமே பண்ணலையே என்று கேட்டான் ஆனால் விக்னேஷ் மதனை சற்றும் பொருட்படுத்தாமல் போய்கொண்டிருந்தார் விக்னேஷ் நிறுவனத்தின் வாசலை அடைந்ததும் அவருடைய போனை எடுத்து முதலீட்டாளரும் கார் நிறுவனத்தின் முதலாளியுமான பிரபுவிற்கு போன் செய்தார் விக்னேஷ் போனில் பிரபுவிடம் தனக்கு வேலை போனதை பற்றி கூறியும் புதிய வேலையை ஏற்பாடு செய்து தர சொல்லி கெஞ்சிக் கொண்டிருந்தார் அவருக்கு புதிய வேலை வாங்குவது அவ்வளவு கடினமான வேலையாக இருந்தது பிரபுவின் நிறுவனத்திற்கே வேலைக்கு போக விக்னேஷ் ஒப்புக்கொண்டதால் பிரபு அனுமதித்தார் அந்த நேரத்தில் மதன் விக்னேஷின் முதுகில் தட்டிக்கொண்டே இருந்தான் விக்னேஷ் திரும்பி பார்க்க சார் எனக்கும் ஒரு வேலை கேளுங்க சார் பிளீஸ் சார் என்று மதன் நச்சரித்துக் இருந்தான் விக்னேஷிற்கு கோபம் தலைக்கேறியது சட்டன மதனை கோபமாக தள்ளிவிட்டு போய் தோடாங்க இருந்து முதல்ல என்று கத்தினார் மதனருக்குரியாமல் நின்றான் அவன் கண்களில் பெரும் குழப்பம் தெரிந்தது விக்னேஷை மட்டுமே நம்பியிருந்த அவனுடைய வாழ்க்கை இப்போது கேள்விக்குறியானது அப்பொழுது அக்ஷயா நிறுவனத்திலிருந்து விக்னேஷை தேடி வெளியே வந்து அவரிடம் நின்றாள் விக்னேஷ் அக்ஷயாவை கட்டி அணைத்துக் பின் விலகினார் அவனுக்கு இந்த நிறுவனத்திலிருந்து வெளியேறுவது மிகவும் கடினமாக இருந்தது இத்தனை வருடங்கள் இங்கேயே சிறிய வேலையிலிருந்து பிரமோஷன் மூலம் படிப்படியாக வளர்ந்த ஞாபகங்கள் கண்முன் வந்து போயின ஆனால் அவனிடம் இருந்த சகலமும் அவனை விட்டு போனாலும் அதிர்ஷ்டவசமாக அவனிடம் ஒரு அழகி இருந்தாள் அதை நினைக்கும் போது விக்னேஷிற்கு மனம் குளிர்ந்தது எப்படி உங்களை போய் பிரியா வேலையை விட்டு தூக்குவா ஹரீஷ் உண்மையாவே வைஸ் பிரசிடண்டா விக்னேஷுடன் போகும் வழியில் அக்ஷயா கேட்டுக்கொண்டே போனாள் ஆனால் எந்த கேள்விக்கும் பதில் அமைதியாக இருந்தான் விக்னேஷ் மீட்டிங் ஹாலில் பிரியா முதலாளியின் இருக்கையில் அமர்ந்தாள் ஹரீஷ் அவளுக்கு அருகில் அமர்ந்தான் ஊழியர்களின் சந்திப்பில் பெரிய சண்டையே நடந்திருக்கும் தருவாயில் நிர்வாகத்தை மிரட்டி தனது கௌரவத்தை நிலைநாட்ட உதவியதற்காக பிரியா ஹரீஷிடம் நன்றியாக நடந்து கொண்டாள் இருப்பினும் பிரியாவால் ஹரீஷிடம் அந்த ஆவணம் எப்படி கிடைத்தது என்பதை பற்றிய ஆர்வத்தை அடக்க முடியவில்லை ஹரீஷுக்கு இந்த ஃபைல்ஸ் எங்க கிடைச்சிருக்கும் இன்னும் கம்பெனியோட சீக்கிரல்ஸ் எதுவுமே நான் ஹரீஷ் கிட்ட சொல்லலையே எப்படி இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஹரிஷ் தன் அண்டர்கவுண்ட் நிதி ஹேக்கர்களை வைத்து விக்னேஷின் கணினி மற்றும் போனை ஹேக் செய்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் அந்த ஆவணங்களை உருவாக்கினான் இருந்தாலும் ஹரிஷ் இதை வெளிப்படையாக கூறவில்லை பிரியாவிற்கு ஆர்வம் தாங்காமல் ஹரிஷிடம் கேட்டே விட்டாள் ஹரீஷ் பெரிய பிரச்சனையிலிருந்து என்னையும் இந்த கம்பெனியும் காப்பாத்திருக்கீங்க உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியல என்று கூற ஹரீஷ் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இருந்தான் பிரியா மேலும் தொடர்ந்தாள் அப்புறம் எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு இந்த எப்படி எங்கிருந்து கிடைச்சது என்று சட்டென்ன யோசிக்காமல் கேட்டுவிட்டாள் அதற்கு ஹரீஷ் நான் ரொம்ப நாளாவே அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அவர் பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணிட்டே இருந்தேன் அதனால ஈஸியாக அவரோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் என்று ான் ீஷின் பதில் பிரியாவை திருப்திப்படுத்தவில்லை ஹரிஷிற்கு இதை பற்றி பேச விருப்பம் எனவே பேச்சை மாற்ற முயற்சித்தான் போட்ட அக்ரிமெண்டோட ஒரு விஷயம் பற்றி இவங்க கிட்ட பேசணும் நினைச்சேன் என்று ஹரீஷ் கூறியதும் பிரியா முகம் வெட்கத்தில் சிவந்தது அவளுக்கு என்ன செய்வதுன்னு தெரியவில்லை அவளுக்கு சங்கடமாக இருந்தது இந்த நேரத்தில் திடீரென அவளுடைய போன் ஒலித்தது அது அவளுக்கு சற்று நிம்மதியை தந்தது அவள் ஹரிஷிடம் ஹரிஷ் இது இம்பார்ட்டன்டான கால் பேசியும் கிளம்புற என்று கூறி அவசரமாக நடந்தாள் பிரியாவின் ஹை ஹீல்ஸ் தரையை தொட்டு நடக்கும் சத்தம் அவளுடைய பயத்தை காட்டியது ஹரிஷ் அவளை தடுக்கவில்லை பயத்தில் ஓடிய அழகான உருவத்தை பார்த்து ஹரிஷ் தலையை ஆட்டி லேசாக சிரித்தான் ஹரீஷ் தனது செல்போனை எடுத்து நிதி ஹேக்கர்களின் தகவல்களை பார்த்து கொண்டிருந்தான் இந்த விஷயம் விக்னேஷை பற்றியது மட்டுமல்லாமல் பிரியாவை பற்றியும் இருந்தது ஹரிஷ் தற்செயலாக பிரியாவின் உண்மையான அடையாளத்தை பற்றி அறிந்தான் பிரியா கோயம்புத்தூரை சேர்ந்தவள் அவளது முழு பெயர் பிரியா கிருஷ்ணன் கிறிஷ் என்று அழைக்கப்படும் குடும்பத்திலிருந்து வந்தவள் கிறிஷ் கார்பரேட் என்ற இவர்களது நிறுவனம் சென்னையில் முதல் மூன்று இடங்களில் ஒன்றாக இருந்தது கிறிஷ் குடும்பத்தின் தலைவர் பிரியா கிருஷ்ணனின் தாத்தா பிரியா கிருஷ்ணனின் குடும்பத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட வணிக கல்யாணம் பிடிக்காமல் அவள் திறமையை நிரூபிக்க கிறிஷ் குடும்பத்திலிருந்து வெளியேறினாள் இதன் காரணமாக நஷ்டத்தை மூன்று மாதங்களுக்குள் லாபமாக மாற்றும் வகையில் திவாலாகும் தருவாயில் இருக்கும் கிண்டியில் உள்ள நிறுவனத்தை பிரியாவிற்கு அவள் குடும்பத்தினர் வழங்கினார்கள் மூன்று மாதங்களுக்குள் பிரியா நிறுவனத்தில் நஷ்டத்தை நிறுத்தி லாபத்தை உருவாக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த வணிக கல்யாணத்திலிருந்து விடுபட முடியும் மாறாக அவள் பணிவுடன் வீட்டிற்கு சென்று திருமணம் செய்து கொண்டு குடும்ப நலன்களுக்காக தன்னை தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் என்ற தகவல்களை ஹரீஷ் தெரிந்து கொண்டான் என்ன இந்த கம்பெனியோட டைரக்டரா அறிமுகப்படுத்த ஆசைப்பட்ட ஹரீஷ் தன் மனதிற்குள் முடிவு செய்தான் இப்போது பிரியா மீண்டும் அவசரமாக மீட்டிங் அறைக்குள் நுழைந்தாள் ஹரீஷ் நீப்டர் ஒரு கிளைண்ட மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணிருந்தேன் இப்ப எனக்கு அர்ஜென்டா இன்னொரு அதனால எனக்கு பதிலாக நீங்க வைஸ் பிரசிடண்ட்டுங்கிற முறையில அந்த போய் பார்க்கணும் கவலைப்படாதீங்க நான் ஹெல்புக்கு உங்களுக்காக ஒரு ஆள் அனுப்புறேன் என்று பிரியா கூற ஹரீஷ் தெளிவாக கேட்டான் ஆனால் ஹரீஷ் மட்டுமே அந்த கிளைண்ட்டை தனியாக சந்திக்க விரும்பினார் பிரியா எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் யாரும் வேண்டாம் நானே தனியா போய் பேசிக்கிறேன் நீங்க எப்படி தனியா போய் பேச முடியும் நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசினதே இல்லையே நான் ஒருத்தர் அனுப்புறேன் நீங்க அவரோட தான் போகணும் என்று கட்டளையாக கூறி பிரியா அவசரமாக கிளம்பினாள் ஹரீஷிற்கு உதவும் வகையில் நிறுவனத்தின் ஊழியர் ஒருவரை பிரியா அழைத்துக் கொண்டு மீட்டிங் ரூமுக்குல் வந்தாள் உள்ளே வந்த பிரியாவிற்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது மீட்டிங் ரூமில் ஹரிஷை காணவில்லை